அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லா அர்முன் கோட்டிக் தம்மோடு ஒத்த அறிவில்லாதவரின் நடுவே பேசுவது ஷாக்கடையிலே கொட்டிய அமிர்தம்போல் பயன்படாது ஷாக்கடையில் கொட்டிய அமிர்தத்தை யாரும் திரும்ப எடுத்து உண்ண முடியாது அமிர்தம் எவ்வளவு உயர்ந்த பொருளான போதிலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் அது பயனற்றதாகப் போய்விடும் அதுபோல அற்பர்கள் மத்தியில் பேசும் பேச்சும் பயனற்றதாகும் பின்னர் அவர்கள் நடுவே பேசிய அறிவுடை பேச்சையும் நல்லோர் விரும்பி ஏற்க மாட்டார்கள் பாத்திரத்தில் இருக்கும் வரை போற்றவும் விரும்பவும் இருந்த அமிர்தம் கைதவரி சாக்கடையில் விழுந்ததால் அருவறுக்கவும் வெறுக்கவும் படுதல் போல உன்னிடத்தில் உள்ள யாராலும் போற்றவும் புகழவும் கூடிய நல்லறிவு பேச்சை அறிவிலிகள் நடுவில் சொன்னால் அருவறுக்கவும் வெறுக்கவும் பட்டு பேசின நீயும் வருந்த நேரிடும் என்று உவமையால் விளக்கிச் சொன்னார் ஒன்பது பத்து இவை இரண்டு குரட்பாக்களின் வாயிலாக கீழோர் நிறைந்த அவையில் பேசக்கூடாது என்ற கருத்து உணர்த்தப்பட்டிருக்கிறது கோட்டி என்ற சொல் சபையினை குறிக்கிறது நாளடியார் இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பாடலை மேற்கோளாக பார்ப்போம் பன்றிக் கூழ் பத்தரில் வடித்தற்றால் நன்றறியா மாந்தற்கு அறத்தாறு உரைக்கும் கால் குன்றின்மேல் கொட்டுந்தரிபோல தலை தகர்ந்து சென்றரிசையாவாகும் செவிக்கு இதனுடைய பொருள் பன்றிக்கு கூழ்வார்க்கும் பானையில் இனிய மாம்பழச்சாற்றினை ஊற்றினால் அந்த பன்றிக்கு எந்த பயனும் இல்லை அதுபோல நல்லதை உணரமாட்டாத மக்களுக்கு இது அறவழி என எடுத்துரைத்தால் அதனால் எந்த பயனும் இல்லை அது மலைக்குன்றின் மேல் முளைக்குச்சியை அடிப்பது போல முடியும் அவர்களின் காதுகளில் சென்று பதியாது மலையின் சீல முளைக்குச்சி அடித்தா அது எப்படி உள்ள இறங்காதோ அது மாதிரி சரியான ஒத்த அறிவும் பண்பும் இல்லாதவர்கள்ட்ட நம்ம பேசினோம்னா அது கொஞ்சம் கூட அவங்க மனசில் பதியாதுன்னு அர்த்தம் பதவுரை காணலாம் தம் கணத்தர் நல்லோர்கள் தம்மை போன்றவர்கள் அல்லார் முன் இல்லாதவர்களுடைய கோட்டி சபையினில் குழல் ஒரு விஷயத்தையும் பேசாதிருக்க வேண்டும் குழல் பேசுவதானது அதாவது ஒரு விஷயத்தையும் பேசாதிருக்க வேண்டும் அவ்வாறு பேசினோமேயானால் அங்கணத்துள் அசுத்தம் நிறைந்த சேற்றில் உக்க கொட்டிய அமிழ்தற்றால் அமிழ்தத்தை போன்றதாகும் நல்லோர்கள் தம்மை போன்றவர்கள் இல்லாதவர்களுடைய சபையினில் ஒரு விஷயத்தையும் பேசாதிருக்க வேண்டும் அவ்வாறு பேசினால் அது அசுத்தம் நிறைந்த சேற்றில் கொட்டிய அமிழ்தத்தை போன்றதாகும் அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டி கொழல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்